أشهد أن لا إله إلا الله وعده لا شريط له وأشهد أن يسيدنا وحبيبنا وشبيعنا ومولانا محمدا عبده ورسوله الله أبونا قل على سيدنا محمده وعلى آله وأصحابه وأسباعه واحيي بيته اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكمه تورير وفرقانهم مجيد اعوذ بالله من الشياطين الودود باسم الله الرحمن الرحيم يا قُلْ إِنَّ الْمَوْتَ الَّذِي تَفِرُّونَ مِنْهُ فَإِنَّهُ مُلَاقِيكُمْ ثُمَّ تُرَدُّونَ إِلَى عَالِمِ الْغَيْبِ وَالشَّهَادَةِ فَيُنَبِّئُكُم بِمَا كُنْتُمْ تَعْمَلُونَ فَأَطَاعُوا اللَّهَ وَأَطَاعُوا رَسُولَهُ فَإِنْ فَارَقْتُمْ فَإِنَّ اللَّهَ عَلِيمٌ بِكُمْ وَقَالَ اللَّهُ تَعَالَى أَيضًا إِنَّا كُلَّ شَيْءٍ خَلَقْنَاهُ بِقَدَرٍ وَإِنَّ أَحَدَ الْأُمَمِ لَيَغْلِبَنَّ بَعْضَ أُمَمٍ بِإِذْنِ اللَّهِ وَمَن يَغْلِبْهُمْ يَسْتَعْجِزْهُمْ إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الظَّالِمِينَ وَقَالَ اللَّهُ الْعَظِيمُ أن أبي برجة الأسلام رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تزول قدما عبد يوم القيامة من بين يدي الله تعالى حتى يسأل أن أربع عن أمره في مكناء وعن جسده في مبلاء وعن علمه في معامله وعن ماله من بين اكتسبه وفي ما أنفقه அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற பேரங்குடையவனும் ஆகிய கிரக வல்லவன் அல்லாஹ் மகாத்தால் அவருக்கு சருவ புகனும் புகழ்ச்சியும் குறித்தாக சுமர்ந்திருக்கிறார் அவன் தனித்தவன் இணை தினையற்றவன் அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்யசிங் திருச்சுளர்மார்க்க போதகம் ஆலம்ரம் நதிகள் நாயகம் முகம்மது அருகில் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அரிசுவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமாதவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாது நெல்லடியார்கள் அல்லாஹப்புக்கு மகாணுவா எவைகளை ஏறி இருந்தானோ அவைகளில் தமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியாகவும் எவைகளை வேணா என்று தவிர்த்து வைத்திருக்கின்றன அவைகளை எமது வாழ்க்கையிலே முற்றுமுறையாக தகுந்த கொள்ளும்படியாகவும் முதலில் அரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்து கொள்கிறது அந்த பிரிய இஸ்லாமிய தகவல்களே அல்லாத அல்லா எண்களை முஸ்லிமாக பிறப்பித்திருக்கிறார் இந்த உலகத்திலே எண்ணூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே எழுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒருவராக என்னையும் உங்களையும் அல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறான் நன்றி உள்ள அதிகாரிகளாக மாற வேண்டும் அல்லாவுடைய நெல் அடிகாரிகளே அன்பு சகோதரர்களே அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாற்றம் அல்லாவினால் ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அதை எமது அந்த மார்க்கத்தில் எங்களை எங்களை வாழ வைத்திருக்கிறான் மாற்று மதத்தினர்கள் பின்பற்றக்கூடிய மாதிரி நாம் பின்பற்ற முடியாது நாம் வாழ முடியாது ஒரு கட்டுப்பாடு எமக்கென்று ஒரு கலாச்சாரம் எமக்கென்று ஒரு வழிமுறை இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய நெல்லடியாளர்களே பொருவான் பேசுகிறதே எப்படிக்கான இடத்தீரா உங்களுக்கு முன்மாதிரி யாருடைய வார்த்தையில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அது கண்மணிவாக மன்னர்களை மூலமாக அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய நிலவரே சேர்த்து வந்த விடயம் மீடியாவின் இஸ்லாமிய வாலிபர்களின் நிலைமை உலகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு பேக்காக இருந்து கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த மீடியா மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று மீடியா தூக்கப்பட்டிருக்கிறது எடிய அன்பு தகவல்களே இந்த மீடியா முடியும் நாசமா போறதுக்கும் முடியும் இந்தியாவின் மூலமாக இந்த இலக்கறிஞர் இந்த இணையதளங்களின் மூலமாக படிப்பு பணவும் வேணும் அறிவைப்படவும் வேணும் அதே மாதிரி நாசமா போறதுக்கு அழிஞ்சு போறதுக்கு கேவலப்பட்டு போறதுக்கு சின்ன பின்னாய் புரியும் இந்த மீடியாவில் இந்த இணையதளங்கள்ல சிக்காத வந்து யாரும் இல்லை வயோதின இருந்து அஞ்சாம் ஆண்டு படிக்கிற புள்ளா வைப்போம் என்னங்க அஞ்சாம் ஆண்டு புள்ளையா வருங்க மூணாம் ஆண்டு பிடிக்கிற பிள்ளைக்கும் போன அடுத்த தெரியும் ஆண்டு பிள்ளைக்கும் ஆண்டு பிள்ளைக்கும் எப்படி என்பது தெரியும் அதாவது நெல்லடியார்களே அன்பு தவறுகளே எனவே இந்த மீடியா ஒற்றையும் விட்டு வைக்கல சின்னவங்கள எல்லாரையும் குறித்து வச்சிருக்க அந்த வணக்கில எல்லாரையும் சிக்க வச்சிருக்க எல்லாரும் மாற்றி போயிருக்கிறாங்க அல்லாவுடைய நெல்லையார்களே அன்பு சகோதரர்களே எந்த அளவுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் கூட மீடியா பேரத்தான இந்த பெண்ணாக நம்பி இருக்கிறோம் மீடிய ஒரு பேரு வெளியாகித்தோம் இருந்தவல்ல இந்த பத்திரிகையில மூலம் மீடியாவின் மூலம் மூலம் அந்த இடிய ஒரு பயங்கரவாதியாக இடி சொன்னாரே ஒரு பயம் தவற பெண்களே இந்த இடி யாரு வச்ச அவர் வாப்பா வச்சதா இல்ல அவர் உண்மை வச்சதா இடி அமீன் இல்லை எத்தனை பேருக்கு இடியனுடைய பேர் தெரியும் இடிய தெரியுமா அமீன் அவர இது என்று வைத்து இந்த சர்வதேசத்திலேயே இது என்றுதான் பிரவலியமாக ஆக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு துரோகம் முகமது கரு எல்லாரும்ப்டுறாங்கடாது திட்டம் இது நாசமான ஏற்பாடு அல்ல எம் யூ என்று அல்லாவுடைய நெல்லியார்களே பன்னிவாசன் மசித் இந்த மசிதிருக்கு என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாவுடைய நெல்வியார்களே எனவே இந்த நீடியா ஒன்று அறிவு நெருக்கத்தீது அறிவியல் பட்டம் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதர்களே தூக்கமாக பேச வேண்டிய ஒரு கை நேரம் கேட்க முடியாது வந்தவுடனே கல்வியை சொல்லிட்டார்கள் எடுத்துக்கொண்டு வந்து நிறைய முறையல்களை தயாரித்துக் கொண்டு முறைகள் ஒரு மணிக்குள் ஒசுபாவை முடிக்க வேண்டும் என்று கைமையும் எனவே முடிந்த அளவில் உங்களிடம் சொல்லிவிட்டு அல்லாவுடைய நெல்லடியார்கள் அனுமதி தகவல்களே இஸ்ராத்தில கவனமாக கேட்கணும் இஸ்ராத்தில நாங்கள் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அஞ்சிருக்கி ஒன்று பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் நல்லா நெங்கடி யார்களே அதே போன்று இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை கணிக்கிற நேரம் விஷயம் பணம் இந்த பணம் கவனமாக அல்லாவுடைய நாளையில அல்லாக்கு முன்னிலையில எார்க்காங்க எல்லாரும் இந்த கட்டத்தில் இந்த நாலு கேள்விக்கு பதில் சொல்லு வரைக்கும் அந்த நான்கு ஒன்றுதான் உங்களோட பணம் இது வந்ததுக்குரிய காரணம் எப்படி நெல் யாருக்கே அன்பு சொல்றது தெரியும் பணத்தை பத்தி விசாரிக்கப்படும் சம்பாதிக்கிறார் ஒரு நிர்பந்தம் சத்தியம் சொல்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு மேடை இது உரமாடலுக்கு பங்கு இருக்கிறது உரமாட்டல் சொல்லியே ஆக வேண்டும் உடலாக்கள் கூறியாக வேண்டும் உடலாக்கள் திருப்பியாக வேண்டும் இல்லாவிட்டால் இந்த உடம்பாக்கல் மாற்றி போடுவார்கள் நெல்லடியார்களே கொட்டல்களை எடுத்து பாருங்கள் நேர காலத்தோடு திறக்கிற நேரம் எந்த வாப்பா நடக்குது அங்க என்ன நடக்குது சந்தனத்தார்கள் சாம்பிராணியை போடுகிறார்கள் மன வாசனைகளை போற்றி படையை திறந்து என்ன செய்கிறார்கள் இஸ்லாமிய போடுகிறார்கள் இஸ்லாமியிருக்கிறார்கள் இது பலத்த நினைத்து கடையை துறந்துவிட்டு அல்லாவுடைய நெல்லையார்களை அன்பு சகோதர்களே மாலையாக நேரம் அந்த அந்த இஸ்லாமிய கீழ போகிறது அங்க என்ன போகிறது எல்லாரும் அங்கே அட்டல்கள் இதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இந்த சம்பாத்தியம் ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது ஹராத்தின் மூலமாக உணர்வுகளின் மூலமாக மற்றவர்களுடைய உள்ளங்களை அப்படி நாட்டுமாக்கூடிய செய்கிறார்களோ அதன் மூலமாக யாரெல்லாம் சம்பாதிக்கிறார்களோ அல்லாவுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அல்லாவுடைய நெருங்கியார்களே அன்பு சகோதர்களே இன்றைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் நிறைய பெரிய பெரிய கதைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் பெரிய பெரிய ஆபீஸ்களை அங்கே பெண்களை காட்சியாளர்களாக வைத்திருக்கிறார்கள் பெண்களை வேலைக்கு அமைச்சிருக்கிறார்கள் யார் மதுவா யார் உரிமை பெண்களை வேலைக்கு அமர்த்துவதற்கோ கண்டிப்பை ஒன்றுபாடு சம்பளத்தை புரிஞ்சு கொடுக்கலாம் இரண்டாவது அழகான பெண்ண கடையில் வைக்கிறனோ அழகான பெண்ண முன்னுக்கு வைக்கிறனோ இது மட்டு இத அங்கே கிருஷ்ண அதிகமாக ஆகும் என்ற நிலைத்திலே இப்படியான செயலை சம்பாதிக்கிறார்கள் நெல்லாத முறையில் இந்த கேள்வி நிச்சயமாக அல்லாஹு தலை இதற்கு ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு தகவல்களை பணத்தை எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் நாக்கமாக்கி கொண்டிருக்கிறோம் வாயிப்படுத்த எடுத்துக்கொண்டா பாப்பா கிட்ட அடம் பிடிச்சி உமா கிட்ட அடம் பிடிச்சி தண்ணியை வாங்கிக் கொண்டு போடுறாங்க போட்டு அங்கே கடைசியை ஏற்படுத்தி என்னென்ன நெருத்துகளுக்கு போக வேணுமோ அத்தனைகளில் பார்த்து வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பாப்பாவும் வளர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு உண்மாவும் வளர்ந்து கொள்ளுங்கள் நீங்கிருந்து மனமருந்து கவலை கேட்டு அல்லா திட்ட மன்னிப்பு கேட்கிற நேரம் அந்த சௌதா ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படி இல்லாம உங்களோட புள்ளைய நீங்க ஒழுங்காத முறையில வளர்க்காம வளர்த்தளை நீங்க ஆளாக்கினால் செஞ்சவனை உடல் கேடு விட்டுவன் இந்த பாவம் சும்மா இந்த பாவம் சும்மா இவன் என்ன பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிறானோ என்ன பாவத்திலே மூழ்கி இருக்கிறானோ நீ மண்ணுக்குள் போனாரு குருவான் பேசு என்ன பேசுது நாங்கள் மௌத்தா போனதுக்கு பின்னால அவங்களை உயிர்த்திப்போம் ويرفكو هل تعلموني لأيه؟ لأيه ويرفكو ويرفكيه؟ حركة النهارة وَنَكْدُ مَا قَدْ زَمُوا وَآَطَارَهُمْ وَكُلَّ الشَّيِّ نَحْفِلْنَاهُ بِإِمَامٍ الله هو أكبر الله هو أكبر إنه ليش؟ إنه يجلعني ساروة السعالة على المخ ساروة السعالة ما شعباً بالليا ما ستبه للعنف بلا غيظة للعنف بلا كانت بلا فورهم إنه نكيت فورهم إنه فورهم ஒருத்தரை சிரிப்பு காட்டுத்தான் ஒருத்தரை அப்படி இல்லாதி கிடந்து வந்தது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷப்படுறாரு திருப்பி படுறாரு கண்ணுக்கு முன்னாள் கொண்டு வரப்படும் அங்குவான் அங்குவான் கை சேதப்படுவா அதுவா அகழ்வா முடியாது கொண்டு வர தேட்பாடுகளை பணத்தை அறிவு இரண்டாவது விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் தொட்டு தொட்டு போகும் போதா இரண்டாவது அறிவு இந்த அறிவை அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சகே அறிவு இஸ்லாம் எமது காட்டி தந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்நியருடைய கருத்தை கிண்டற்ற அளவுக்கு எமது சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது அன்பு புரியவர்களே ஒரு காலத்தில் குலவாக்கல் கை காண்ட போட்டின் நவீனம் தெரியாது இந்த உருவாக்கிறதே உருவாக்கினவனையே சொல்ற நாட்டுல வாழக்கூடிய பெரும்பாலின் சொல்லக்கூடிய வார்த்தை என்று என்ன வார்த்தைப்பட்டி சூனியப்பட்டி அதாவது நெல்லர் அன்பு அப்ப அறிவு என்பது இஸ்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் மதந்தியர்களாக இருந்து கொல்லாருடைய நெல்லடியாளர்களே ஒரு யகுதி பேச நான் கேள்விங்க ஒரு யகுதி பேச நான் கேள்விங்க அவன் ஒரு பைலட் விமான ஓட்டி விமானத்தை ஓட்டுறவன் அவன் சொல்றா நிலமைக்கு நான் வந்ததுக்குரிய காரணம் என்னது என்னது அவன் சொல்ற நான் படித்த நான் இறங்குற எல்லாம் படித்த எல்லா புக்குகளும் பார்த்தேன் நான் செய்திக்கு முன்னால போகல்ல போல கல்வியை அழுவ கொடுக்க போகல நான் தனிமையில் இருந்து படித்த முயற்சி செய்துதான் இந்த சொல்லிபோடு சொல்ற யாருக்கு முன்னால் இருக்கிறானோ அவன்றி உருவாக்கி எமக்கு தந்து எண்கள மடையர்களாக ஆகிவிட்டு அவன் புத்திசாலியாக இருக்கிறான் இருக்கிற அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சகவர்களே எனவே நிறைய விஷயங்கள் பேச வந்து செல்வங்கள் பாதுகாப்பு வாழ்க்கையில இருக்குமோ அவன் அவங்க உள்ளத்தில் இருந்து சிதாயத்தை படிகொள்கிறேன் வாழ்க்கையில் இருக்குமோ அவந்த உள்ளத்திலிருந்து சித்தாயத்து படிப்போய் விடும் ஒன்னாவது நடிக்கிறார்க்குள் ஆராய அறைக்குள் உள்வாக்கப்பட்டவுடன் எல்லா பூசையும் போட ஆரம்பிக்கிறாரே அல்லாவுடைய நெல்லடியார்களே இவரின் நினைக்கல்ல என்ன உருவாங்க நெல்லாம் எனவே சமுதாயமேதாயமே உங்களுக்கு மரம் இருக்கிறது நீங்கள் மந்தமர இருக்கிறீர்கள் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய பற்றி கேள்வி கேட்கப்படும் உங்களுடைய இறுதி நேரம் எப்படி இருந்தது என்று கேட்கப்படும் முஸ்லிம் பெண்மணிகள் எவ்வளவு பெண்மணிகளுக்கு போய் சொல்லுங்கள் எவ்வளவு பிள்ளைகளையும் வளர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் என்று இந்த போனின் மூலமாக இந்த மீடியாவின் மூலமாக எத்தனையோ முஸ்லீம் சகோதர சகோதரிகள் இஸ்லாத்திற்கு தூரமாக இருக்கிறார்கள் எத்தனையோ முஸ்லீம் சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் உண்மாவிற்கு இருக்கிறார்கள் ஊரை விட்டு இருக்கிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்புகளே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு உண்மாவும் ஒவ்வொரு வாப்பாவும் பிள்ளைக்கு சரியான வாப்பாவாக வாழ்ந்து காட்டுங்கள் அப்பதான் உங்களை பிள்ளை உங்களுக்கு வழிபடுற மாதிரி உங்களுக்கு தலை குறிஞ்சு போற மாதிரி பிள்ளை அல்லாக்கி செல்வாங்க ஒவ்வொரு முஸ்லீம் பெண்மணிகளும் ஒவ்வொரு முஸ்லீம் பெண்மணிகளும் தன்னுடைய பார்வையை குறிந்து செல்லுங்கள் எப்ப உங்களுடைய தலையை நீங்க குளிர்ந்து செல்லுங்களோ அப்பதான் உங்களோட வாப்பா உண்ம தலைமை உசத்தப்படும் வாப்பா உண்ம கண்ணியம் உயர்த்தப்படும் நீங்க தலை குறிஞ்சா உங்களோட உண்மைய வாப்பாட கண்ணியம் உசத்தப்படும் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு தவர்களே எனவே எனவே நாங்கள் காலகட்டம் இப்படியான கட்டத்திலே நாங்கள் அதிகமான முறையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்படியான இப்படியான சாதனங்கள் இருந்து எங்களை கொன்றும் பண்ணிக்கொள்ள வேண்டும் பாதிக்க கூடாது என்று சொல்ல வரவில்லை மீடியாவை உபயோகிக்க கூடாது என்று சொல்ல வரவில்லை அடிமை நாங்கள் அறிவுபடுத்துற மா வேண்டும் காலகட்டிலே நல்லூரு குரு ஆளுக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சக அவர் வேலை என்ன சொன்னா அல்லாவுடைய சொல் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் அழைத்துக் கொள்வான் இருத்து எடுப்பான் ஒரு வாங்கி நான் வயசு இருக்கிட்டே வயிற்று போனதுக்கு பின்னால பஞ்சு மாதமா இருங்க இப்ப என்ஜாய் பண்ற வயசுல என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குருவானின் பக்கம் தூரமா குருவானின் அதாவது நெல்லடி அருகே அது மாதிரி தான் அந்த நபருப்புற ஆர்வ மாதிரி நபருப்பு ஒவ்வொருத்தரும் மனசுலோடு பேருங்க எந்த கடைசி கட்டம் கடைசி நேரம் இந்த கட்டத்தில எனக்கு எனக்கு உசுர் பிரிச்சுட்டா என்ன உயிர் பிரிஞ்சுட்டா நான் மொத்தம் சந்திச்சா என்ன முகத்தை கொண்டு பார்த்தேன் عالم وعمتكم قبل ان تحاكموا ومرضى الله تعالى نولذرانجل انو لك يلي كده بودرك مناله نيغل انو لك يلي كده كوڠو ادرال انبوكي الله ودين لياارجل எனவே வாழ்க்கை அல்லாவுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அல்லாவுக்கு விருப்பமான முறையிலே அடித்து அல்லாவுடைய அல்லாவுடைய அன்பையும் முகப்பத்தையும் பெறுவதற்கு பகல் உள்ளவர்களாக வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்கொள்வோமாக எனவே இல்லாமல் அந்த அனைவருடைய பாவங்கள் பிள்ளையெல்லாம் அனுப்பப்படுவாராக நமது பெண்களுடைய பாவங்கள் பள்ளியெல்லாம் அனுப்பத்தில் வாழக்கூடிய முக்கியமான ஆண்கள் பெண்கள் அணையுடைய பாவங்கள் பள்ளிகள் அனுப்ப